செப்டம்பர் 1, இரண்டாயிரத்தி இருபது நற்றினியின் பொதறிவுவியலுக்காக நான் உங்கள் விஜய் நேற்றைய பொதறிவு கேள்விகளுக்கான பதில்கள் இதோ ஒன்று காமன்வெல்த் நாடுகளின் நாடாளுமன்ற தலைவர்கள் மாநாடு கனடாவில் நடைபெற்றது இரண்டு இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட முதல் விமானம் தாங்கி கப்பல் ஐ என்எஸ்வீக் 3- மற்றும் சட்டம் கொண்டு இன்றைய பொதாரவி கேள்விகள் உங்களுக்காக இதோ ஒன்று மிலான் ட்வெண்ட்டி டுவெண்டி என்ற கப்பற் படை பயிற்சியை நடத்த உள்ள நாடு எது 2- ஐந்தாவது பருப்பு மாநாடு எங்கு நடைபெற உள்ளது மூன்று தீவுகளுக்கும் சென்னைக்கும் இடையே கடலுக்கு அடியில் கண்ணாடி இலை கம்பிவிடம் பதிப்பதற்கான திட்டப்பணிகளை தொடங்கி வைத்தவர் யார் நன்றி